ிாத்தய தோத்திரவேற்றைக்கணாயீத்தமே நம ஆமபிய சமம் பசியோனா தும் சோகி பரமோ மகவன் ஸ்ரீஷ்ணர் யனத்னுடைய பிரயோஜனத்தையெல்லாம் இங்கே பூர்த்தி பண்ணுறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அர்ஜுனுடைய ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார் பகவான் இதுவரைக்கும் தியானத்துக்குரிய பகிரங்க சாதனம் தியானத்திற்குரிய அந்தரங்க சாதனம் தியானத்தினுடைய விஷயம் தியானத்தினுடைய ஸ்வரூபம் தியானத்தினுடைய பிரயோஜனம் இத்தனை விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த முப்பத்தி ரெண்டாவது இந்த தியானத்தை பற்றின சப்ஜெக்டில் ஓரளவு பூர்த்தி பண்ணுறார் பகிரங்கம் அந்தரங்கம் தியான விஷயம் தியான ஸ்வரூபம் தியான பலம் இத்தனை விஷயங்களை பூர்த்தி பண்ணின பகவான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் தன்னை மாதிரியே எல்லாரையும் நினைக்கிறான் எப்படி தனக்கு சுகம் பிடிக்குமோ துக்கம் பிடிக்காதோ அப்படித்தானே எல்லாருக்கும் யாருக்கும் ஹிம்ச பண்ண மாட்டான் எல்லாருக்கும் நல்லதையே நினப்பான் தனக்கு தீங்கு செய்யறவனுக்கு கூட நல்லதையே நினைக்கக்கூடிய குணம் இவனுக்கு உண்டு அப்படிங்குறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பரம தாற்பயம் ஹே அர்ஜுனா ஓ அர்ஜுனா யஹா எவன் ஒருவன் சர்வத்திர சமம் எல்லா இடத்திலையும் சமமான அந்த மெய்ப்பொருடையே பார்க்கிறானோ இந்த இடத்துல சமம்னா மெய்ப்பொருள்ன்னு அர்த்தம் விருப்பு வெறுப்பற்ற தன்மையோட எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறான் விவகார திருஷ்டிலையே எனக்கு எப்படி சுகதுக்கம் இருக்குமோ இமோஷனல் ஆங்கிளில் நான் எப்படி சஃபர் பண்ணுறேனோ எப்படி நான் சந்தோஷப்படுறேனோ அப்படித்தானே மற்றவர்களும் பண்ணுவார்கள் அஜானத்தினால் சுகதுக்கிறது மாறுவது புண்ணிய பாபத்தினால் மாறுறதுங்கிறதுலாம் வேறு விஷயம் பொதுவாக ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் சிலருக்கு அதர்மம் பண்ணி அதனால் சந்தோஷப்படலாம் சிலர் தர்மம் பண்ணி சந்தோஷப்படலாம் அது வேறு விஷயம் அந்த சப்ஜெக்டை விசாரம் பண்ணால் அது கொஞ்சம் பெருசு ஆனால் இங்கே பொதுவாக ஒரு சாமான்யமான ஒரு விதி என்னன்னு கேட்டால் ஜனங்கள் பொதுவாக தர்மமாக வாழக்கூடிய ஜனங்களை மனசில் வச்சுருந்தா இதை பேசுகிறோம் நமக்கு உடம்புக்கு ஒரு நோய் வருது அதனால் துக்கம் வருது இல்லை நம்முடைய உறவினர்களுக்கு ஏதோ சிக்கல் பிரச்சனை அதனால் நமக்கு கஷ்டங்கள்லாம் வருது அது மாதிரி தானே எல்லாருக்கும் உலகத்தில் எல்லாருக்கும் உடம்பு மனசு இருக்குது எல்லோருக்கும் உறவுகள் இருக்குது பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போது நமக்கு எப்படி இந்த மாதிரி லௌகிக்க விஷயங்களில் சிரமங்கள்லாம் இருக்கோ அது மாதிரி தானே எல்லாருக்குமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு காமன் சென்ஸுங்கிற அளவுக்கு கூட சொல்லலாம் நான் நிறைய பேருக்கு காமன் சென்ஸ் கூட ப்ராப்பராக இருக்கான்னு தெரியறதில்லை நம்ம வழக்கத்தில் பார்க்குற போது இருந்தாலும் அவர்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா நமக்கு ஏதோ அனுகிரகத்தினால நமக்கு இன்னைக்கு விவேகம் கிடைச்சி நாம் இந்த வாழ்க்கையை நடத்தின்னு போகிறோம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதனால் சர்வத்திர சமம் பசியத்தின்னா சமமாக இருக்கிற மெய்ப்பொருளை பார்க்குறான் அப்படி ஒரு அர்த்தம் எல்லாருக்கும் பிரச்சனைங்கிறது பொதுவானது தானே வாழ்க்கையில் வந்து ஜென்மம் வித்தியூ ஜர வியாதி துக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே அந்த அர்த்தத்துலேயும் சமம் வியாபாரிக்க திருஷ்டியில் கூட ஒரு சமபுத்தியை பார்க்கலாம் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இன்னொருத்தருடைய துன்பத்தை பார்த்து நம்ம வந்து வருத்தப்படணும் இறக்கப்படணும் இன்னொருத்தர் நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும் இது ரொம்ப முக்கியம் ஆக தியானத்தில் வெற்றி அடைஞ்ச யோகியானவன் அவன் விவகாரம் பண்ணுற போது நிதித்தியாசனம் பண்ணுற போது அவன் கண்களை மூடிக்கொண்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் தியானம் பண்ணாத நேரத்தில் ஏதாவது விவகாரங்கள்லாம் சின்ன சின்ன விவகாரங்கள் பண்ணினா கூட அதுலயும் எல்லார்டையும் அன்பா இருக்கான் இந்த அன்புதான் உயர்ந்தது அன்பின் வழியது உயர்நிலை இந்த ஸ்லோகத்தை அப்படி கூட சொல்லலாம் தியான யோகியானவன் எல்லா உயிர்களிடத்திலும் அஹிம்சையை கடைபிடிக்கிறான் அன்பை வெளிப்படுத்துகிறான் அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு திருவள்ளுவர் அகுதிலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு இல்லைன்னா அவன் வந்து வெறும் எலும்புக்கு தோலை போத்திருக்கு அவ்வளவுதான் உயிர் இல்லாத ஒரு பணத்துக்கு சமமானவனாக அவன் இருக்கான் உண்மையிலே அவன் ஏதோ வாழ்கிறான்னு சொல்கிறோமே தவிர அது பணம் இருக்கு உணர்ச்சி இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதில் இருக்கு பாரதியாரும் சொன்னார் அன்பு உயர்ந்த தவம்னர் அன்பிற்சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்புன்னர் அன்பா இருக்கிறது தான் பாரதியார் அன்பை வெளிப்படுத்துறது தான் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும்னார் தாய்மானவர் அன்பை பெருக்கி எனது ஆர்விரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமேனார் அவரே இன்னொரு இடத்துல எப்படி இருக்கா ஆத்மஊபம்யேன சமம் பசியதி தன்னையே உமமாயாக கொண்டு எனக்கு எப்படி சுக துக்கம் இருக்குமோ அப்படிதான் அவனுக்கு இருக்கும் வள்ளலார் பாடினார் சொல்றோம் இல்லையா வாடிய பயிரை கண்டபோது வாடினேன் அப்படின்னு ஆக ஆத்மஊபம்யேன சமம் பசதி சர்வத்திர எல்லா இடத்திலையும் எல்லா வகையான பிராணிகள் இடத்திலையும் தனக்கு இருக்கிற சுக மாதிரி தானே எல்லாருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதனாலதான் பல இடங்கள்ல சர்வபூத ஹிதேரதான்னு வருகிறது அடுத்த வரியில அந்த விஷயத்தை சொல்ற இந்த சமம்னா என்னது சுகம் வா எதி துக்கம் ச யோகி இந்த இடத்துல ஆதிசங்கரர் எதிங்கிறதுக்கு எத்து என்றும் வாங்கிறதுக்கு சானும் அர்த்தம் சொல்லி இருக்கார் எது சுகம் எத்து சுக்ச துக்கஞ்ச யாதொரு இன்பமும் துன்பமும் தனக்கு அமைந்திருக்கிறதோ அதை போலதான் மற்றவர்களுக்கும் இன்ப உணர்ச்சியும் துன்ப உணர்ச்சியும் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி அன்பை வெளிப்படுத்தி அஹிம்சையை வெளிப்படுத்தி தீயவர்களுக்கும் நன்மையை செய்யக்கூடிய எண்ணம் உடையவனாய் அவன் வாழ்றான் அர்த்தம் ஆக பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் நம்முடைய கடமைகளில் முக்கியமான கடமை பாரதியார் தன்னை கட்ட வேண்டும் பிறர் துயரை தீர்க்க வேண்டும் பிறர் நலத்தை வேண்ட வேண்டும் இறைவனை போற்ற வேண்டும் இதுதான் மனிதனுக்கு நாலு கடமைங்கிறார் மகாகவி பாரதியார் ஆகவே அப்படிப்பட்ட யோகியானவன் பரமகா யோகிங்கிறார் அப்படி விவகாரத்தில் எல்லாரிடத்துலயும் அன்பை செலுத்தி எவன் இருக்கானோ அவனை பைத்தியன்னு பல பேர் நினைக்கலாம் ஆனாலும் அவனுக்கு இந்த தன்னுணர்வே இல்லை இந்த தன்னுணர்வு எல்லாம் மாயத்தோற்றம் இந்த தன்னுணர்வை எல்லாரும் நீக்கிவிட்டா இன்பமா இருக்கலாம் ஆனால் தெரியல அறியாமையினால் அந்த தன்னுணர்வை வைத்து கொண்டு தம்சாரத்தில் உழலுகிறார்கள்ங்கிற கருணையோடு அவர்களெல்லாம் அன்போடு இவன் ஆதரிக்கிறான் பார்க்கிறான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறான் ஒருபொழுதும் யாரையும் தவறாக அவன் எண்ணுவதில்லை என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளார்ந்த அர்த்தம் சகா யோகி பரமஹா யோகி அவன் மேலான சிறந்த யோகியாக தியானத்தில் வெற்றி அடைந்தவனாக அவன் இருக்கிறான் ஆக தியானத்தினுடைய பரம பிரயோஜனம் விவகாரத்திலையும் கூட எல்லோருடைய உணர்ச்சிகளை மதிக்கிறான் எல்லோருடைய உணர்ச்சிகளையும் நல்ல சிறந்ததாக மாறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் தன்னை புரிந்து அன்போடு இருக்கிறான் அதுதான் அவனுடைய மேலான உயர்ந்த சிறந்த குணம் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனோபாவம் நமக்கு எல்லோருக்கும் அமைய வேண்டும் ஞானமும் தியானமும் அவசியம் அந்த ஞானத்தை தியானம் செய்து அந்த ஞானம் ஆழமான மனசுக்கு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தியானத்தை பற்றி இதுவரைக்கும் பண்ணின உபதேசத்தினுடைய சாரம் இதுவரைக்கும் பகவான் முதல் ஸ்லோகத்திலேருந்து முப்பத்தி ரெண்டு ஸ்லோகம் வரைக்கும் பண்ணின உபதேசத்தினுடைய சாரமாக அமைந்திருக்கிறது இனி அர்ஜுனன் தியானத்துக்கு வரக்கூடிய இடைஞ்சல் என்னன்னு கேட்டு அதுக்கு எப்படி வழி இருக்குது அதுக்கு வழி இருக்கான்னு அர்ஜுனன் கேட்க போகிறேன் அதுக்கு பகவான் பதில் சொல்ல போகிறார் அந்த ஸ்லோகத்தைலாம் நாளைக்கு படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மர்மார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்